அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்று பங்கை முழங்கி எனது அருமை தமிழை வணங்கி நச்சினை வானொலியில் இன்றைய தகவல் துளி வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு தேன்மொழிமுத்து குமரசாமி நேர்மை என்ற பண்பு மிக சிறந்த பண்பு நேர்மை உடையவர்களை எல்லோரும் மதிப்ப பாராட்டுவர் அதாவது நாணயமே உயரிய கொள்கை நேர்மை அனைவரும் நம்புவர் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் முதலாளி தனக்கு வயதாகிவிட்டதால் நிறுவனத்தின் பொறுப்பை அவரிடம் வேலை செய்யும் ஒப்படைக்க முடிவு செய்தார் உங்களில் ஒருவர் தான் என் நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டும் அதனால் உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்கப் போகிறேன் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்தான் அடுத்த மேலாளர் என்றார் இப்பொழுது நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வினை பெறுவேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சொட்டியில் நட்டு ஊற்றி நன்றாக வளர்த்து அடுத்தவரிடம் என்னிடம் காட்ட வேண்டும் யார் செடி நன்றாக வளர்ந்து இருக்கிறதோ அவரே என் கம்பெனியின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றார் ஆளுக்கு ஒரு விதை வாங்கி சென்றனர் அந்த கம்பெனியில் வேலை செய்யும் ராமுவும் ஒரு விதை வாங்கி சென்றான் ராமியிடம் முதலாளி தொட்டி மண் உரம் தண்ணீர் எல்லாம் அவனுக்கு கொடுத்து அந்த விதையை நடுவதற்கு உதவி செய்தாள் ஒரு வாரம் கழிந்தது இருக்கும் அனைவரும் தங்கள் தங்கள் சொ ஆரம்பித்து விட்டது என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் ஆனால் ராமுவின் தொட்டியை செடி இன்னும் வளரவே ஆரம்பிக்கவில்லை ஒரு மாதம் ஆனது செடி வளரவில்லை ராம நான் விடையை வீணாக்கிவிட்டேனா என்று புலம்பினார் ஆனால் தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை எடுப்பவில்லை தன் தொட்டியை செடி வளரவில்லை என்று அலோலகத்தில் யாரிடமும் சொல்லவில்லை இப்படியே ஒரு வருடம் முடிந்துவிட்டது எல்லாரும் தங்களது தொட்டியை முதலாளியிடம் காட்டுவதற்காக எடுத்து வந்தார்கள் அவர்களது செடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயரத்திலும் இருந்தன ராமோ தன் மனைவியிடம் காலி தொட்டியை நான் எடுத்து போக மாட்டேன் என்று சொன்னான் அவன் மனைவியோ நீங்கள் ஒரு வருடம் முழுக்க உங்கள் முதலாளி சொன்னாறு செய்தீர்கள் செடி வளரவில்லை என்று நீங்கள் வருந்த நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் எடுத்துச் சென்று முதலாளியிடம் காட்டுங்கள் என்றார் ராமவும் தாய் தொட்டியை அலுவலகத்திற்கு முதலாளி எல்லோரையும் தனது அறைக்கு வருமாறு சொன்னார் அருமை அருமை எல்லோரும் செம்மையாக செடியை வளர்த்துள்ளீர்கள் என்று சொன்ன முதலாளி ராமோ உன் செடி எங்கே என்று கேட்டார் ராமோ ஒரு வருடமாக விடியை நட்டுவிட்டு விழாவாரியாக சொன்னார் அதை கேட்ட முதலாளி ராமுவை தவிர அனைவரும் உட்காருங்கள் என்றார் பிறகு ராமுவின் தோல் கையை போட்டுக்கொண்டு நமது கம்பெனியின் நிர்வாகத்தை ஏற்று நடத்த போகிறவர் இவர் தான் என்றார் ஒரே அதிர் நம் தொட்டியில் செடி வளரவே இல்லை ஏன் நமக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறார் என்று குழம்பி போனார் ராமு முதலாளி தொடர்ந்தார் நான் சென்றவரிடம் உங்களுக்கு கொடுத்த விதைகள் அனைத்தும் அவிக்கப்பட்ட விதைகள் அவித்த விதைகள் அதாவது பாய்ந்து ஒரு நாளும் உழைக்காது உங்கள் விதைகள் முளைக்கவில்லை என்றவுடன் வேறு ஒரு விதையை நட்டு வளர்த்து கொண்டு வந்துள்ளீர்கள் ஆனால் ராமுவோ நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறான் எனவே அவனே என்ன நிர்வகிக்க தகுதியானவன் என்றார் நாம் சொல்லும் நாம் பயணிக்கும் பாதை அனைத்தும் நேர்மையாக இருந்தால் வெற்றிகள் நம்மை தேடி வரும் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயல்களும் ஒரு போராட்டம்தான் உண்மையும் நேர்மையும் தர்ப்பத்தை பாதுகாக்கும் நேர்மை ஒருபோதும் வீண் நேர்மை என்னும் விதையை அனைவரும் விதையுங்கள் பதடியும் பணமும் பாராட்டும் மேன்மையும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்